او كما قال عليه الصلاه والسلام اخرج البخاري في باب كيف كان بدء الوقت الله, الله تعالى لنا جناกระทൻ બોડીયોനു मागे ইল্লা মা আল্লাহ তাআলা ও কবুল নাইত উন্ডাবাদা والصلاه والسلام حضرت محمد মুস্তাফা মুজতাবা সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম ইনম আবাদলুディア குடும்பтарন সাহাবা কা கிராம நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாவுடைய நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாவுடைய மாளிகைகளே நீந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே கன்னியத்துக்குரியவர்களே பெரியவர்களே அல்லாஹுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விலக்கியவையில் இருந்து நூற்றுக்கு நூறு கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தினும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன் இஸ்லாமிய சகோதரர்களை கண்ணிக்க கூடியவர்களே அல்லாஹா எங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான அற்புதமான விடயங்களையும் மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான் நாம் அனைவருமே பின்பற்றக்கூடிய மார்க்கம் என்று என்ன என்று கேட்டால் மார்க்கம் என்பதாக சொல்லுவோம் அவ்வளவு உயர்ந்த ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் வெறுமனே பள்ளி வாயிலே வந்து அபாதத்துக்களை முடித்துவிட்டு நம்முடைய அன்றாட கடமைகள் மார்க்கம் சொல்லுதே என்ற அந்த அபாதத்துக்கள் நோன்பு ஹஜ்ஜி போன்ற விடயங்களை நிறைவேற்றி நம்முடைய இஸ்லாம் பரிபூர்ணமாக நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்வதற்காக மாத்திரம் அல்ல இந்த தரவில்லை எல்லா விடயங்களுக்கும் தெளிவான ஒரு விளக்கத்தை தெளிவான ஒரு வழிகாட்டலை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் இந்த இஸ்லாம் தான் உலகத்துக்கு முதன் மனித நேயம் என்றால் என்ன ஹியூமனிட்டி மனித தன்மைகள் மனித நேயம் என்ன என்பதை பற்றி அறிமுகப்படுத்தினர் அந்த ஆரம்ப காலம் முதல் இன்று வரை எத்தனையோ மார்க்கங்கள் மதங்கள் உருவாகி இருந்த இடம் தெரியாமல் அழிந்து அந்த நிலைமையிலே இஸ்லாம் மாத்திரம்தான் எங்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டலை காட்டியிருக்கிறது மனித நேயத்திலே நாம் எங்களுடன் இருக்கக்கூடிய மனிதர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட பண்புடன் இருக்க வேண்டும் அஹ்லாத் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு மனிதனை நாம் எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அனைத்து விடயங்களையும் சொல்லி தந்திரமான மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மனத்தை மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே அங்கு மனித நேயத்தை பற்றி பேசியது கிடையாது கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே கல்லெல்லாம் வரைவசெல்லாம் அவர்களே அவருடைய வாழ்க்கையிலே பிராக்டிக்கல் லைஃப்லே காட்டினார்கள் நாம் மற்றவருடன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதாக ஒருவரை மதித்து ஒருவரை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய கொடுத்து நடக்க வேண்டும் என்ற பண்பை காட்டினது இஸ்லாம் நாம் ஒரு நாள் முஸ்லீம்கள் காசை பார்த்து மனிதர்களுடைய அந்த தொழிலை பார்த்து வீட்டை பார்த்து வாகனத்தை பார்த்து அழகை பார்த்து அந்தஸ்தை பார்த்து அவர்களுடைய உயர்வை பார்த்து அவர்களை மதியுங்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று இஸ்லாம் மெட்டீரியலை வைத்து மக்களுக்கு அந்தத்தை கொடுக்கவில்லை அனைவரையுமே அவன் கொண்டுமில்லாம சாப்பிடுறது கொண்டும் இல்லாம சின்ன ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் அவன் தற்கோரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் உடுக்கிறதுக்கு ஆடை இல்லாமல் இருக்கிறான் என்றாலும் அவனையும் மதியுங்கள் என்று சொல்லித்தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான் نعمان صحور عليه و أنبانا ورهي إذا نعلم عمينا يمتعين صلى الله عليه وسلم ورهي تلواه صليكاتنا بخاري ورقوا لها رواية سننا رهي صلى الله عليه وسلم ال. المؤمنون كرجل واحد إن اشتكى عينه اشتكى كله وإن اشتكى رأسه اشتكى كله أو كما قال عليه الصلاة والسلام سننا رهي صلى الله عليه وسلم ال. ملو من ذرهلم سننا رواية تبقى للهي வந்திருக்குது முஸ்லிம்ரிவாயத்தில் வந்திருக்குது முழு மனிதர்களும் அனைவருமே ஒரு உடம்பை போன்று யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய பக்கத்து வீடு எங்களுடைய மஹல்லா எங்களுடைய ஊரு எங்களுடைய நாடு எங்களுடைய பக்கத்து நாடு முழு உலக மக்களும் ஹியூமன் பீன் டைம் அனைவரையுமே ஒரு உடம்பை போன்று நினைங்கள் அவன் யாரு இவன் யாரு அவனை பத்தி என்ன அப்படி நினைக்காதீங்க அனைவரும் அவனுடைய உடம்பு முழு உடம்புமே தடுமாறும் இல்லை இல்லை என்றால் கடனாவது வாங்கி போய் அந்த கண்ணுக்கு மருந்தை செய்வான் அவருடைய தலைவலிக்கு மருந்தை செய்வான் கண் தானே தலை என்று கைகள் சும்மா இருப்பதில்லை கால்கள் சும்மா இருப்பதில்லை அதற்காவணி கண்கள் அணும் கைகள் தடமாறும் கால்கள் போகும் கண்ணுடைய வழியை தீர்த்து கொள்வதற்கு சொன்னார்கள் நாம் நம்முடைய வீட்டிலே இருக்கிறோம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் அழகா உடுத்துக் கொண்டிருக்கிறோம் பக்கத்து வீட்டில் உள்ளவன் சாப்பிடுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறான் பக்கத்து வீட்டில் உள்ளவன் அவனுடைய வீட்டை ஒழுங்காக அமைத்துக் கொள்வதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான் நான் ஒரு பூர்த்தியான முக்மீனாக முடியாது இன்னொரு மனிதன் கஷ்டத்தோட துன்பத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேனா இன்னியமான தோதலு அன்பானவர்களே ஒரு முக்மீனின் மூலமாக இது நிகழ முடியாது என்ற விடயத்தை அருமை நாயம் சல்லல்லா வலை வசல்ல சொல்லிக் காட்டினார்கள் ஆனால் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால் உலகளாவிய ரீதியில நாங்கள் இன்று பொருள்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் சொத்துக்கு அடிமைசி பணத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் அழகுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் என்று அடிமைப்பட்டிருக்கிறோம் அருமை நாயன் சொல்லி காட்டினார்கள் வரக்கூடிய ரிவாயத் சொன்னார்கள் ஒருமைப்பட்டவர்கள் ஆட்சிக்கு அந்தஸ்து அடிமைப்பட்டவர்கள் நாசமடைந்து விட்டார்கள் அவர்களுக்கு எந்த விதமான ஈரேற்றமும் கிடையாது அவர்களுக்கு நிம்மதி என்பது கிடையாது சகோதரர்களே அன்பானவர்களே பாருங்க ஹை கிளாஸ்ல இருக்கிறாங்க போஸ்டோடு ஜனாதிபதியோ மந்திரியோ அவங்கள ஊர்ல தலைவர்களோ காசு படைத்தவர்களோ பட்டம் பெற்றவர்களோ யாரை பார்த்தாலும் பாருங்கள் அதிகமான பேருடைய வாயிலிருந்து வார வார்த்தைன்னு தெரியுமா நிம்மதி பறி எல்லாம் இருக்குது மாசம் ரெண்டு லட்சம் காசு சம்பளம் எடுக்கிறோம் சொந்த வீடு இருக்குது சொந்த வாகனம் இருக்குது மனைவி மக்கள் எடுக்கிறாங்க உள்ளத்திலிருந்து நிம்மதி படி போயிருச்சு சந்தோஷம் இல்லாதாங்க கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே நாங்க அதுக்கு அடிமைப்பட்டதனால அல்ல அந்த சொத்துக்களையும் அந்த பட்டத்தையும் அந்த பதவியையும் எங்களுக்கு எங்களை அடிமையாக மாற்றிவிட்டது அடிமைப்பட்டிருக்கிறோம் அதற்காக பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படியான ஒரு நிலைக்கு தான் இன்று அனைவருடைய நிலைமை உலகளாவிய ரீதியில காசி சொன்னா எதையும் தயாராகிட்டோம் ஒரு அந்தஸ்து கிடைக்கிறா எதையும் செய்யறதுக்கு தயார் என்ன பள்ளியில டிரஸ்டி ஆக்கிறாங்களா மற்றவண்ட மன உடைக்கட்டும் உடையட்டும் யார் என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்ன டிரஸ்டி ஆக்கினா சரி ஊர்ல எனக்கு என்ன மந்திரி ஆக்கணும் நாட்டுடைய ஜனாதிபதியாக்கணும் அதுக்காக வேண்டி எத்தனையோ மனிதர்கள் இழிவாக்கப்படுகின்றார்கள் எத்தனையோ மனிதருடைய உயிருக்கு கலங்கம் ஏற்படுகின்றது சொத்துக்கு அழிவு ஏற்படுகின்றது அது பிரச்சனை இல்லை எனக்கு தகுதி வேணும் என்ன பிரின்சிபல் ஆகுங்க என்ன தலைவராக்குங்க என்ன ஊர்ல டிரஸ்டியாக்குங்க இப்படியான ஒரு மோகம் தான் இன்று ஏற்பட்டிருக்கிறது கண்ணியமான சகோதரே அன்பானவர்களே கிடையாது எனக்கு எவ்வளவு தகுதிக்குது ஏன் என்னை முன்னு கொண்டு வரல ஏசுவாரு தூற்றுவாரு அவன் நாசம் அவனுக்கு இடற்றமே இல்ல அழிவுதான் அவனுக்கு அன்பானவர்களே எங்கட நபி சல்லு அலை வசல்ல பண்பை பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்த அஹ்லாக்கை பாருங்கள் இன்றைக்கு நாங்க இவரு எவ்வளவு பெரிய பிஹெசி டிகிரி ஹோல்டரா இருக்கிறதுக்கு ஏழும் நைண்டி மில்லியன் பில்லியன் டிரில்லியன் இருக்கிறதுக்கு ஏழு நபிக்கு பின்னால்தான் சகா வாக்களுக்கு பின்னால்தான் வளவாக்கலுக்கு பின்னாலதான் என்ன அவருக்கு ஒரு பெருமை மாதிரி நான் ஒரு பள்ளி டிரஸ்டி அது பெருமையை எடுத்துக்கொண்டு இருக்கிறாரு நான் ஊர்ல காசு படைத்தவன் வாகனம் இருக்குது என்ன வாகனத்தை பாருங்க என்ன வீட்டை பாருங்க இன்னைக்கு அது உள்ள ஒரு விதமான பெருமையை ஏற்படுத்த சே மக்களோட நடந்து கொள்ள தெரியாது மனிதர்களை மதிக்க தெரியாது பள்ளிக்குள்ள வந்து எப்படி நடக்கணும் போக தெரியாது இவருடைய மற்றவர்களோட வாகனம் முண்டுக்கு போறது குடுறதில்லை நானும் ஒரு டாக்டர் இல்லையா நான் ஒரு இன்ஜினியர் இல்லையா நானும் ஒரு ப்ரொபஷனல் நான் ஒரு எஜூகேட்டட் எனக்கு முன்னால போறதா எனக்கு முன்னால் இவர் பேசுறதா என்ன சகோதரர்களே அன்பானவர்களே என்னடின் அபீப் அவர்களை பாருங்கள் உட்கார்ந்து வருது ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை ஏழு முறை கொட்டுது எடுத்து எடுத்து விற்கிறாங்க யார சூழலா என்ன காரணம் சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் படிக்கோடும் பாடம் மிருகங்களோட கூட எவ்வளவு பண்பா நடந்திருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சஹாபி பின்னால சஹாபியா மாறுறாரு ஆரம்பத்தில் ஒரு யகுதியா இருக்கிறாரு அல்லது நத்தாராவாக வந்து கடனை அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அமைதியா இருக்கிறாங்க அவரத் அமர் ரதி அல்லாஹ் அன்பவர்களுக்கு கடினமான கோபம் ஏற்படுகின்றது அந்த வந்த மனிதர் சுகுனா அவரை பார்த்து அகட்டுகின்றார்கள் அவரத் உமர் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க குமரே பேயிட்டு அவர்த கடனை எடுத்து திருப்பி கொடுத்துடுங்கோ அதோட நீங்க பிடிச்ச ஏசி நீங்களே அழகே அந்த பெனால்சியா கொடுங்க நீங்க அலட்டக்கூடிய அந்த தாசை நீங்க கொடுங்க அவர் அவருடைய கடமையை தானே செஞ்சாரு நான் கடன் எடுத்திருந்தேன் கடனை திருப்பி கேட்க வந்தாரு அவ்வளவு தானே நடந்துச்சு நீங்க ஏன் இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கோம் விளங்கி கொள்ளு நாங்கல்லா வலை வசல்லம் அவங்களுக்கு தைரியம் இல்லாம இல்ல பலம் இல்லாம இல்ல அல்லா உதா நாப்பது மனிதர்களுடைய சக்தியையும் பலத்தையும் சல்லல்லா வலை வசல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் கிட்டாபுகள் அப்படிப்பட்ட கொடுத்திருந்தான் ஆனாலும் எவ்வளவு பெரிய பலத்தையும் அடக்கிக் கொண்டு மனித பண்பை அஹ்லாக்கை காட்டுகின்றார்கள் அமைதியாக இருந்தார்கள் உமர் அபிஎல்லாம் எடுத்துட்டு போகின்றார்கள் கொடுப்பதற்காக வேண்டி தட்டுகின்றார்கள் வெளியில அதுல சொல்லல்லா செல்லும் இந்த அவங்களோட கடலை தர சொன்னாங்க எடுத்துக்கோங்க சோழர்களே அன்பானவர்களே அந்த செய்தி பணி சோகனா அதெல்லாத்தையும் எடுத்து வருகின்றார்கள் சொல்லல்லா வளைவத்தல்ல அவரிடத்துல சொல்லின்றார்கள் யார சோழல்லா நான் எங்கட வேத கிதாபுல படிச்சிருக்கிறேன் நீங்க அந்த நபிய செக் பண்றேனா அவர்த்த போயிட்டு கடினமான ஊர்ல நடந்துக்கோங்க பொறுமையா இருக்கிறாரா அவர் ஒரு நபிண்ட சந்தேகமும் இல்ல எங்காபுல எழுதி இருக்கிறாங்க இதை செக் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் அப்பர்ச்சுனிட்டியாகத்தான் நான் இத பாவிச்சேன் எனவே நான் பார்த்தேன் இது நூற்றுக்கு நூறு உண்மையான நபி தான் இவ்வளவு பொறுமையாக இருந்தார்களே பக்கம் மக்களுக்கு பள்ளி காலத்தில் வந்தா என்ன கடனை யாருக்கும் சரி போன ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த அளவு தூரத்துக்கு மாறிடுச்சு நிலைமை என்னடா நிலைமை கடன் எடுக்கிறன்றது அது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விடயம் அதிகமான பேர் அவசரமா இருந்த கடன்பி அதை எடுத்துக்கொள்றதுக்கு அதிகமான பேர் அதன் கேட்கிற அது சதட்டாவா தான் அதற்குற என்றது நடக்கிறதுக்கு ஏதாவது நிலைமையா இருக்குது அன்பானவர்களே மிகவும் மிகவும் பாரதூரமான ஒரு விடையும் ஒவ்வொருத்தரும் உள்ளத்து கெடுங்க எங்க ஹைக்ளாஸ்ல பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு தேவையில்ல கிடைக்கிறத வச்சு கொண்டு போது மாற்றிக்கோங்க கடன் எடுத்துட்டு குடுக்கிறதுக்கு ஏதா போனா மவுத்தா போனா அந்த பாவத்தன்னிக்க சதை இல்லாமல் எழு சதை இல்லாமல் மக்கள் பார்ப்பார்கள் ஏன் இவர் சதை இல்லாமல் இருக்கிறார் உலகத்துல கடனாளியாக மௌத்தா போயிட்டு வந்திருக்கிறார் கண்ணியமான சகோதர்களே அன்பானவர்களே நாங்க இன்றைக்கு அடுத்த மாசம் ஆரம்ப வீக்ல தாரணே இவருக்கு தேவை தெரியும் குறுக்கேலாண்டு ஆனா தைரியமா பயம் இல்லாம ஒரு சும சீதி போல மாறி விளாட்டு மாதிரி நாங்க எடுக்கிறோம் கண்ணியமான சகோதரே அன்பானவர்களே ஒவ்வொரு ரூபால பயந்து கொள்ளும் குடும்பம் அல்லாஹால சோதிப்பான் பரம்பரையா சோதிப்பான் சரியான முறையில எடுத்த கடனை திருப்பி கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு விளைவு அதனாலதான் என் பிரபு சொல்றான் மக்கள்க்கு கையேந்தாங்க இந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே அவர் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் இருக்கட்டும் மக்கள்க வைத்து கையேண்டாதீங்க ஒன்றும் இல்லடா அவங்கள்ட்ட அல்லா சொல்றான் வல்லரசு நாடுகளா இருக்கட்டும் ஒன்றும் இல்ல எங்கெல்லாம் ஜீரோ அல்லாவின் பக்கம் தேவையானவங்க கைய நீத்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே எங்களை மோசமானவங்க யாரும் இருப்பாங்களா படைச்ச ரப்பு கடிமையா இருக்கக்கூடிய நாங்க இன்னொரு மனிதன்கிட்ட கையை நீத்தரா சோழர்களே அன்பானவர்களே என்ன ரொம்ப சொல்றார் ஹல்மின் சாஹில் ஹல்மின் சா இல் யாராவது இருக்கிறீங்களா என்ன கிட்ட கேக்குறவங்க யாரும் நான் தொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேனே என்ன ரொம்ப சொல்றான் கடன கடன நீங்க பாருக்கு தயாரா இருக்கிறேனே எனக்கு கேளுங்களே என்ன ரொம்ப சொல்றான் மனிதன் சொல்றான் கே கே நீங்க பாருங்க சொல்லுது அஞ்சு நேர துவா துவும் இல்ல ஒன்றும் இல்ல எங்க சலாம் குடுக்கற எலும்பி ஓட்டு அல்லாத கேட்க தெரியாதுடைய நேரத்துல அல்லா எதிர்பார்க்கிறான் பெரிய கடனாளியாக மாறி இருக்கிறேன் சொத்து செல்வங்கள் எல்லாம் ஈடு வைக்கப்பட்டிருக்கிறேன் வாகனத்தை ஈடு எனக்கு ஐயன்ற நிலைமை ஏற்படுத்தாத இன்னொரு மனிதனிடத்துல நான் உன்னிடத்துல வண்டி போடுறேன் செய்கிறேன் நீ எனக்கு ஒண்ணு தவிர வேற யாரிடத்திலும் என்ன கை ஏந்திர நிலைமையை ஏற்படுத்தினாரு என்ன புள்ளலுக்கு ஏற்படுத்தாது என்ன பித்தளங்களுக்கு நீ ஏற்படுத்தாதே இன்னொரு மனிதன் தமிட்டு கை ஏந்திர நிலைமையல்லாண்டு நாங்க எத்தனை பேர் துவா செய்யறோம் கண்ணியமான சகோதர்களே அன்பானவர்களே இன்னைக்கு இருந்து அது கோயிருச்சு மக்கள்கிட்ட பயிற்சி தெரியும் இருந்து ஆஜா வெளியில வர தலைய சொரிக்க தெரியும் ஆஜார்ட வீட்டுக்கு முன்னால போயிட்டு காலையில இருந்து மாணவரையில எதிர்பார்த்திருக்க தெரியும் பயிற்சிக்கு லெட்டர் தெரியும் என்று ரப்பிடத்துல கேட்க தெரியாத ஒரு நிலைமை இன்னைக்கு எங்களுக்கு கேட்பட்டு இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே அல்லா எதிர்பார்க்கிறான் கேட்கிறத கேளுங்க கேட்போம் நாங்க எல்லா இடத்துல கேக்குறது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விடயம் கண்ணியமானவர்களே அன்பானவர்களே அப்படியான ஒரு நிலைமைய சொல்லி தரல பாருங்க அவனோட அஹ்லாத் எப்படிப்பட்ட நிலைமையில கடனாளியோட கூட நடந்து கொண்டாங்க இந்த உயர்ந்த பண்புதான் அந்த அஹ்லாத் தான் என்ன உங்களுடைய நபீட்ட இருந்துச்சு அனசதியாக ஒன்று அவங்க சொல்லி காட்டாங்க அவங்களோட வாழ்நாள்ல எப்பயுமே சல்லல்லா வலைவத்தில் அவங்கள பார்த்தது கிடையாதான் எப்படி தெரியுமா ஒரு மஜிலிஸ்ட்ல உட்கார்ந்த மக்களிட திசைய நோக்கி கால நீட்டினத வாழ்நாள்ல நான் பார்த்தது கிடையாது அதுல தனசெல்லாம் சொல்றாங்க சல்லல்லா வலைவசல் மக்கள் ஈக்கிற திசைய பார்த்து கால கூட நீட்டல்லையா என்ன நவி அல்ல நாடு இருந்தா மனைகளை தங்கமாக்கி கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு நபி மக்களை அவ மதிச்சாங்க மனிதர்களோட அவ்வளவு பண்பாடு கொண்டாங்க எண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே மனுஷ தப்பா நினைக்க வானோட ஸ்டாண்டர்ட் என்னோட ஆசி எங்க பணம் இன்றைக்கு இருக்கும் நான் தமீர் என்ன விட்டா நான் தலைவன் என்ன விட்டாத்தரவு நான் காசுக்காரன் என்ன يَعْرُ مِلَّنِ نِنِكَّ وَعَنَا اللَّه تَلَهِ لَاهَ مَا كِدُ وَعَنَ اللَّه سُلِّي كَاتْ رَان حضرت صلى الله عليه وسلم هنغو سلِّي كَاتَ يِنْ دَارَلْ حدیث لَا وَرَدِهِ بُخَارِي لَا وَرَقْبُدِي وَرْنِي لَمَانَ رِوَائِ سُنَّ عَرَلْ صلى الله عليه وسلم جَعَلَ اللَّهُ تَحْتَ أَيْدِيكُمْ هُنغَلَ أَم அதே அல்லாவுக்கு தலையீலாக மாற்ற தெரியும் நாளைக்கு உங்களோட அடிமையான மாற்றுவான் அல்லா நொடிப்பொழுதுல அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் தான் அல்லாஹ் எனவே நீங்க கீழால் இருக்கக்கூடிய மக்களோட நல்ல முறையில நடந்துக்கோங்களோ உங்களோட அந்த தன்மைகளை உங்களோட பெரிய கிரேட உங்களோட நீங்க காட்டவானு கண்ணியமான சோதரே அன்பானோர்களே ஒரு நீளமான நாங்கள் முழு உலகத்திலேயும் இருக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் ஒரு ஒன்பது குருப்பாக பிரிச்சு எல்லாரோடையும் நல்ல முறையில நடந்து கொங்கோ அப்படின்ற ஒரு அட்வைஸ் அல்லாஹ் சொல்லி காட்டான் மிக தெளிவாக அல்லாவோட நீங்க போயிட்டு மாற்ற துவாசங்களே என்னடா பெரிய பெரிய ஆட்கள்ட்ட போயிட்டு அதிகளுக்கு துவாசயங்களே என்று சொல்ல தேவல்ல வீட்டுலேயே போயிட்டு பாப்பாட காலை புடிச்சுடுங்க உம்மோட காலை பிடிச்சுடுங்க உமாக்கு என்ன போட்டு தலைய கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு உம்மா பிரச்சனை என் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை கஷ்டமா இருக்குது உம்மா கொஞ்சம் அல்லாடது வாசியங்களே சகோதரர்களே என்னோட உமா வாப்பமான அல்லா எப்படி தெரியுமா ஆக்கீக்கிற உம்மா வாப்பம் கைய உயர்த்தி என் மகன் கஷ்டத்துல ஈர்க்கிறான் அவங்க பிரச்சனைய நீக்கி கொடு அவன் பிரச்சனைய தீக்கி கொடு அப்படின்னு சொல்லி நடைய போட்டு உம்மா வாப்பா துயசே வரல உங்களோட ஒரு ஒரு இறஞ்சுதல் கொண்டு போயிட்டு கீட்ட போயிட்டு உமா சரக்கமா பேசி எனக்கு துராசியங்களே நான் கடல்ல மாற்றி போட்டீக்கிறேன் நான் பிரச்சனைல மாற்றி விட்டீக்கிறேன் எனக்கு துராசியங்களே ஒரு வார்த்தையே சொல்லுங்க உம்மா வாப்பா கையே அல்ல ாங்கர் சொல் ஒரு வாட திரு பொருத்தில அல்லாட பொருத்தம் இருக்குது ஒரு வாப்பா அல்ஹந்து பாரு கோவப்படுவான் பெரிய ஆளா இருங்க அதுல ஒரு பிரச்சனை இல்ல உப்பா அவ்வளோ முக்கியமானவங்க கண்ணியமானவர்களே உற்றார் உறவினர்கள் உமடிலி வாப்பட பேமிலி மிகவும் முக்கியமானவங்க இன்னைக்கு உண்மைய வாப்பட பேமிலியும் தெரியாது பக்கத்துல தூரத்துல ஆசிரியர் உண்மைக்கும் வாப்பக்கும் புலவியார் தெரியுமா உண்மடையும் வாப்படிலி சேர்ந்து நடவங்க ஒற்றுமையோ நடவங்க எல்லாவுடைய ரக்மத்தும் பதக்கத்தும் இறங்கும் இன்னைக்கு ஒற்றுமை இல்ல குடும்பத்தோட சேர்ந்து நடக்க தெரியாது தெரியும்பா பிரச்சனை குடும்பம் பிரிஞ்சு இன்னைக்கு ஒற்றுமை இல்ல ரமத்தும் பரக்கத்தும் பதி போயிருச்சு கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே அதனாலதான் இன்றைக்கு அதிகமான வாலிபொருள் பாவம் வாலிபர் வாலிபர்களுக்கு சொல்ல வாலிபர்களுக்கு பெரியவங்களை பார்த்து அவங்கள சொல்றதுக்கு தெரியும் எச்சரிக்கை வந்து இருக்குது இன்னொரு பெரியவங்கள நீங்க அவங்கள பார்த்து ஜோக் அடிக்க நாளைக்கு அல்ல உங்களை பார்த்து ஜோ அடிக்கிறதுக்கு பழையாசம் செய்யறதுக்கு ஆட்களை உருவாக்குவான் நீங்க யாரையும் வலிக்கு பொழுந்தாரு நடந்துச்சு நீங்க சிரிக்கிறீங்களா உங்களை பார்த்து சிரிக்கிறவங்களை அல்லா உருவாக்குவான் கண்ணியமான குழந்தை அன்பானவர்களே மற்றவங்கன்றது இதே பக்கத்தில் இருக்கிறவங்கன்றது லேசானதல்ல சர்வசாத கூடாது எங்களோட ஒரு அநியாயம் போதும் அவன்வாவுக்கு நாங்கள் உள்ளாக்கப்படுவோம் சொல்லுங்க பிரச்சனை இல்ல ஆனா இன்னொரு மனிதனை மனசை நோவிச்சிங்கடா அவன் கைய உயர்த்தியா பாருக்கு அநியாயம் செய்யறான் ஒன்றுக்கு பிரயோசனம் இல்லா பேசிடும் இதனால தான் ஒரு சந்தர்ப்பான சொல்றாங்க அமல் தான் அட்வான்ஸ் ஆவி சொல்லுங்களே சஹாபாக்கல் நோன்புன்றாங்க நீங்களே சொல்லுங்களே சொல்ல சொன்னாங்க ஆனா இதும் ஆக திறந்த அமல் என்ன தெரியுமா நீங்க மக்களோட நல்ல அஹ்லாசா நடக்கிறது தெ அன்பர்களாரு பார்த்ததா போ தள்ளோமா வந்து சாப்பாட வைக்கிறாரு ஆனால் கொஞ்சம் கொட்டி பத்திருக்கு எங்கட ஜுல முலை நலாகண்ட தேன் பெருமதேனு அப்படின்னு சொன்னோமா கை தெரிஞ்சா அது எப்படி நடந்து கொள்ளாலும் என்னோட என்னோட இன்னைக்கு நாங்க அதான் நினைக்கிறேன் இந்த அடி உள்ள வெளியில வார வீக்கிறேன் கண்ணியமான சகோதரே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன பிரச்சனை ஓட கண்ணன் கண்ணியமான சகோதரர்களே இதுதான் இது கோயிருக்கிறாங்க ஒரு வியாபார கூட்டம் தடமாறிக்கொண்டிருக்கு என்ன செய்யறது தெரியாது அந்த வியாபார கூட்டத்தை தெரியாது செக்லரில கிடையாது வாகனத்துல பெரிய பாதுகாப்போட சர்வசாதாரணமாக இருந்தாங்க தூக்கிட்டு போற மந்திரி என்ன தெரியுமா செய்யறாரு மானுவோட கூலியாளி தான் உங்களோட பொது எல்லாம் தாங்கோ தலையில வைக்கிறாங்க தனியான சகோதரர்களை எடுத்துட்டு வரத்துல எப்படி இருக்கும் மந்திரி ஒன்று தலையில ஏதாவது ஒரு பொட்டணியை தூக்கிட்டு போனேஜ் பண்ணி பாருங்க பின்னால இருந்து பாக்குறாங்க மக்கள்கிட்ட ஒரு அங்கிட்ட ஆடுறாங்க என்ன உடனே நிப்பாட்டினாங்க நிப்பாட்டி கேட்டாங்க என்ன விஷயம் சொன்னாங்க சஹாவாக்கல் நீங்க யாருட தலையில இந்த பொட்டணி எல்லாம் குடுத்து இருக்குறீங்க கவர் ஏரியாவுடைய மந்திரி இவருக்கு தலையில வச்சிருக்கு உடனே வியாபார கூட்ட தலைவன் நடுங்கி போய் வந்து சொல்றாங்க மன்னிச்சி எங்களுக்கு தெரியாது நீங்க கவர் அப்படின்னு நாங்க அப்படி கொளர வசதி சொல்றாங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டித்தான் நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க சகோதரர்களே அன்பானவர்களே அவங்களோட அம்சா உடையில வந்தவங்க நான் என்ன ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க என்னோட இருக்கிறோம் அந்நியங்களோட நாங்க நடக்கிறோம் அல்லா சொல்ற உனட உனோட பக்கத்துல உள்ள உனோட நண்பர் அதே மாதிரி பில் பில் ஜுல் அதாவது உங்களோட பக்கத்தில் இருக்கிறவன் அவன் முஸ்லீம் அல்ல ஒரு அன்யனாக இருக்கிறான் அல்லாம குறுபூவா சொல்றாங்க முஸ்லீம் அல்லாதவனாக இருக்கிறான் அவனுடைய அஹ்லாத்தா பண்பா நடந்துகோங்கோ அவன் கீங்க பேசி அவன் முஸ்லீம் அல்ல தானே அப்படி நடக்காதிங்க என்னோட சொல்லலாம் ஒரு யகுதி ஜனாதா போகுது எளிமைய இவர் ஒரு எகூதியாக மௌசா போறாரு சோதரே அன்பானவர்களே இன்னைக்கு யாரும் தப்பா நினைக்கவான மனுஷன் தப்பா சொல்றதாக இருந்தா நான் ஒரு யதார்த்தத்தை சொல்றேன் ஒரு அமானியத்தை சொல்றேன் நாங்க நினைக்கிற என்னடா இன்னைக்கு மத்த மக்களுக்கு அந்நியங்களுக்கு இஸ்லாத்துடைய எக்ஸ்பிளேஷன் பண்ணணும் இஸ்லாம் இஸ் பியோர் ரிலிஜன் இஸ்லாம் இஸ் கிரேட் ரிலிஜன் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் இஸ் கம்ப்ரிஹென்சிவ் இஸ்லாம் இஸ் கம்ப்ளீட் பெரிய இன்றைக்கு நாங்க அவங்களுக்கு இஸ்லாத்திர பாடங்களை சொல்லி கொடுக்கலன்ற பெரிய ஒரு சகோதரே அதுவும் இம்பார்ட்டன் லைஃப காட்டுறது எங்கட சொந்த வாழ்க்கைய நாங்க காட்டுறது நாங்க எப்படி நடக்கிறோம் நடை எப்படி எங்களோட உடை எப்படி மக்களோட எப்படி அக்லாத்த நடக்கிறோம் எங்கடைய வியாபாரம் இன்னும் சொல்ல போனா என்னோட முஸ்லீம்களுக்கு அன்னியன் இஸ்லாத்த சொல்லி கொடுக்கிறான் அந்த அளவுக்கு எஜுகேட்டட் ஆனா அவன் பாக்குறது தெரியுமா இஸ்லாம் இதை சொல்லுது பட் முஸ்லீம் பிளைப் திஸ் வை ஆனா முஸ்லிம் வாழ்க்கை எப்படி இருக்குது இப்படி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை என்றான் கண்ணியமான சோழ யாரும் போச்சுக்கொள்ள வாழும் பல இடங்கள்ல சொல்லிக்கிறேன் எங்களோட முக்கியமான ஒரு மீட்டிங்ல மரத்துவ பகுதியில ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பல இடங்கள்ல சொல்லிருக்கிறேன் எனக்கு பக்கத்தில் இருந்தாரு அவர் சொன்னாரு பூஜ கதும்மா போன்னு வளர்ந்து போன்று சொல்லி அவர் போனை காட்டினார் அது மனுவாது பூஷங்க குமார் முஸ்லிம் நாலு முஸ்லிம் ஊர்களை சொல்லி காத்தும் ஊர்கள சொல்ல விருப்பம் மே கம்பல் தயக்கரா மட்டமே கப்பட்டி கம மனுவாது பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியான ஒரு ரிலீஜன் இஸ்லாம் சாமய சமாதான பெண்வன மார்க தமை இஸ்லாம் அப்படின்னு சொன்னது இஸ்லாம் ஆனா அன்னியவன் சொல்றான் எங்களை அநியாயம் செய்ய மாட்டாங்க ஒரு மரத்தை போட மாட்டாங்க இவ்வளவு அஸ்லாப்ல எங்கி சல்லி வசல்லம் ஆனா எங்களை பாருங்க இனியமான சகோதரர்களே அன்பானவர்களே எனக்கு தந்த நேரம் முடிஞ்சிருச்சு இன்னால ஆயத்துல இன்னும் பல விடயங்கள் இருக்குது நாங்க ஒவ்வொருத்தரும் எங்க நிலைமையை மாசிக்கோலும் கஷ்டத்தை உண்டில இருக்கிறேன் பாடசாலையில இருக்கிறேன் காரியாலயத்தில இருக்கிறேன் ஆபீஸ்ல இருக்கிறேன் பொது இடத்துல இருக்கிறேன் தனி இடத்துல இருக்கிறேன் எங்க இருந்தாலும் சரி நான் இன்னொரு மனிதனுக்கு கஷ்டம் இல்லாம இன்னொரு மனிதனுக்கு துன்பம் இல்லாம மனைவிக்கு கூட நான் பிரச்சனை இல்லாம இருக்கணுமே அப்படின்ற எவ்வளோத்தருக்கும் உருவாகும் ஒரு மனிதனுக்கு நாவாலையோ கைகளாலேயோ முழு உடம்பாலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது பள்ளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் கால விருச்சி எங்களுக்கு பக்கத்தில் உள்ளவன் உட்கார்ந்து தட மாறான் நாங்க ஒரு உண்மையான முஸ்லீம் அல்ல என்னடா வீட்டை கட்டிக்கிறோம் கூட தந்தி பக்கத்து வீட்டுல வைத்து விருது நான் ஒரு உண்மையான முஸ்லீம் அல்ல எண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே லேசா சொற்கத்துக்கு போவேலனு நினைச்சு போலவான பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அதனால இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான வழிகாட்டல காட்டுது வரலாறு பிறப்பி பாருங்க எப்படிப்பட்ட நிலைமை ஒரு ஒரு மனிதரை கொண்டு போய் தூள்ல கட்டி வச்சிருக்காங்க அவிழ்த்து விட்டுறாங்க மூணு நாளைக்கு பின்னால இப்ப அந்த மனிதர் சொல்றாரு உலகத்துல எனக்கு ஆ விருப்பமான ஒரு மார்க்கம்டா இஸ்லாம் விருப்ப மார்க்கமாக இருந்தது இஸ்லாம் ஆனா இன்றைக்கு விருப்பமான மார்க்கம் இஸ்லாம் எனக்கு உலகத்துல வெறுப்பான ஒரு மனிதர் தான் விருப்பமான ஒரு மனிதர் மொஹம்மத் என்ன காரணம் மூணு நாளா பள்ளி தூண்ல இருந்து உங்கள பார்த்தேன் நான் அகலாச பார்த்தேன் நீங்க நடந்து கொள்ற முறைய பார்த்தேன் உலகத்துல இதோ இதை விட இதை விட பர்பெக்டான ஒரு ரிலிஜன் இருக்க முடியாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் கையை வச்சு இஸ்லாஸ் ஏற்றுக்கொள்கிறார் என்ன சோதர்களே யாராவது கத்தி வச்சு ஒரு see the equality between this and that see the difference between this and that நடத்தினாங்களா the prophet sallallahu in our in testament, testament new Testaments, and major பாடம் நடத்தினாங்களா ஒன்றும் இல்ல பெரிய பெரிய கொண்டு வந்து பெரிய லெக்சர் கொடுக்கல அந்த மனிதர் சொல்றாரு மூணு நாளால அதனால நான் இன்னைக்கு தப்பான கருத்தை சொல்றான் முஸ்லிம் ஒரு துண்ட புடிச்சு கொண்டு அவனுக்கு தெரியாது ஒரு ரியல் முஸ்லீம் வாழ்க்கை என்ன ஆண்டு அவன் பார்க்கல நாங்க தானே அதுக்கு மொடல் நாங்க காத்தவும் இல்ல கணியமான சோதரன் அன்பானவர்கள் யாரும் தப்பா நெக்கவான ஒரு அமான்டரும் நானும் தான் வளமாக்கலும் தான் எல்லாரும் எடுத்து வைக்கக்கூடிய காலடி இன்னொருத்தருக்கு கஷ்டம் இல்லாம இல்லாம செருப்ப வச்சாலும் சரி வானத்தை பாத் பண்ணினாலும் சரி இன்னொரு மனிதனுக்கு கஷ்டம் இல்லாமல் நடப்போமா இருந்தா நாங்க எங்க புத்தகம் அடிச்சு கான்ஃபிளே வல்ல பலண்டு வருான் கணியமான தோதல் அதனால எல்லாரும் என்னோட வாழ்க்கைய ஒவ்வொரு காலடியும் அல்லாவுக்கு பயந்து பயந்து எடுக்கக்கூடியவங்களாக ஆக வேண்டும் அல்லாஹால அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக குறைந்தை கொள்வானா எங்களுடைய நிலைமைகளை மாற்றிய அருள்வாயாக இன்னொரு மனிதனுக்கு கஷ்டம் என்றது எங்களால் நிகழாம பாதுகாத்த நாயினி எங்கட பேச்சாலையோ எங்கட எங்கட காதாலையோ எங்கட எங்கட பாக்குறதாலேயோ தடையாலையோ விடியாலையோ இன்னொரு மனிதனுக்கு கஷ்டம் படாம பாதுகாத்து நாயினி ஆனா எல்லா நிலையிலும் உதவி செஞ்சருள்வாயா பாதுகாத்தருள்வாயா முஸ்லீம்களுடைய பள்ளிவாழங்கள் மதுர தாக்கல் ஹான் தாக்கல் அனைத்தையும் பாதுகாத்தருள்வாயா எல்லா நிலையிலும் உதவி செஞ்ச அருள்வாயா வாழ்ந்து கலிமா உடனே மர்ணிக்க கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரின் العالمين